வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் மூன்று இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பது ஆண்டுகளாக நடைபெற்று வந்த போரில் ஜெர்மனியில் ஆலர்ஹைம் என்ற இடத்தில் பிரெஞ்சு படைகள் புனித ரோம பேரரசு படைகளை தாக்கி வெற்றி பெற்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆண்டு ஜப்பானில் அசாமா எரிமலை வெடித்ததில் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இலங்கையில் ரயில் சேவையை ஆளுநர் சர் ஹென்ரி வார்த் ஆரம்பித்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது அம்யூஸ்மெண்ட் park எனப்படும் பொழுதுபோக்கு பூங்காவான சாண்டா கிளாஸ் land எனும் பொழுதுபோக்கு பூங்கா அமெரிக்காவின் இண்டியானா நகரில் நிறுவப்பட்டது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 முஸ்லிம் பள்ளிவாசலில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு நிகழ்வில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சீனாவை தாக்கிய நிலநடுக்கத்தில் ஆறுநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் அதிகமானோர் படுகாயம் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மைதிலி சரண் குப்து இந்திய கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஸ்ரீ பிரகாசா விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வாணிஸ்ரீ தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு வே ம அர்ச்சனன் மலேசிய தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆரு ராமநாதன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சுனில் சேத்ரி இந்திய கால்பந்தாட்ட வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேவதாஸ் காந்தி இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு என் நடராசன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவாமி சின்மயானந்தா வேதாந்த தத்துவத்தை பரப்பிய இந்திய ஆன்மீகவாதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் சோல் செனெட்ஸின் நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் நைஜர் நாட்டின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே